வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியா மீண்டும் ஒருமுறை முறை முகம் பார்த்து பேச வேண்டிய தற்கொலை செய்து கொள்கின்றன ஆம் மீண்டும் ஒரு முறை முகம் பார்த்து பேச வேண்டி இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன நன்றி வணக்கம்